வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் திருவிளையாட்டு படலம் அனந்தரமதாக உமையம்மையொடு பெம்மா நந்தலையில் வைகிய தலம் கொள்குமரேஷன் இனம் கொடு தொடர்ந்த இளையாரோடும் ே மனம் கொள் அருள் நீர்மைத்தனின் நாடலை மதித்த தட்டை நெகிழாம் கழல் சதங்கைகள் சிலம்ப கட்டழகுமேயாரஞான் மணிக்கரங்க பட்டமணிக்குண்டல மதானின் முதல் வீர பட்டிகைமின குமரநாடல் பயில்கின்றான் மன்றுதொரு உலாவும் மலர்வாவி தொர்முலாவும் துன்று சிறுத்தென்றல் தவள் சோலை தொறும் உலாவும் என்றும் உலவாது உலவும் மாறுதொறும் உலாவும் குன்றுதொரும் உலாவும் உறையும் குமர வேளே உலவும் குறைந்திடு துருத்திக் களத்தின் உலவும் நிறைகொள் கந்துடை நிலைத்தாம் தளத்தின் புலவும் பணவர் சாலை உலவும் என் உளத்தில் உலவும் சிவன் உமைக்கு இனியமைந்தன் இந்து முடி முன்னவன் இடம் தோறும் உலாவும் தந்தையுடனாய் அமர்த்தலங்களின் உலாவும் கந்தமலர் நீபமுறை கண் தோறும் உலாவும் செந்தமிழ் விடாது கலை சேர்ந்துழி உலாவும் மண்ணிடை உலாவும் நெடு மாதிரமுலாவும் எண்ணிடை உறாத கடல் எக் கணும் உலாவும் வெண்ணிடை உலாவும் மதிவெய்யவன் உடுக்கோள் கண்ணிட உலாவும் இறை கண்ணில் வரும் மண்ணல் கந்தர்வர் சித்தர் கருடத்தொகையர் ஏனோர் தந்தம் உலகாதிய தலம் தொருமுலாவும் இந்திரன் இருந்த தொல்லிடம் தனில் உலாவும் உந்து தவர் வைகும் உலகம் தொருமுலாவும் அங்கமலான் முகன் அறும் பதம் உலாவும் அங்கலம் நிறைந்த திருமால் பதம் உலாவும் எங்கள் பெருமாட்டி தன்னிறும் பதம் புலாவும் திங்கள் முடிமேல் புனை சிவன் பதம் உலாவும் இப்புவியிலண்ட நிறையங்கணும் உலாவும் அப்பு அழல் ஊதை வெளியண்டமும் உலாவும் ஒப்புயில் புவனங்கள் பிறவுள்ளவும் உலாவும் செப்பரியவோர் பர தனது மைந்தன் ஒரு மூவகை வதனத்தொடும் இளையோன் எனத் திரியும் ஒரு மா முவனுடு சென்றிடும் உயர்காளையின் உலவும் பெருமா மறையவரே என முனிவோர் எனப் பெயரும் தெரிவார் கனை மர வீரரில் திரிதந்திடும் செவ்வேள் காலிலும் செலும் பரியில் செலும் கரியில் செல்லும் கடுந்தேர் மேலில் செல்லும் தனியாளியின் மிசையில் செல்லும் தகரின் பாலில் செல்லும் மானத்திடை பரிவில் செலும் விண்ணின் மாலில் செல்லும் பொறுசூரொடு மலையச் செல்லும் வலியோன் பாடின் படுமணியார்த்திடும் பனைமென் குழல் இசைக்கும் கோடு அங்கு ஒலிபுரிவித்திடும் குரல் வேணைகள் பயிலும் ஈடு ஒன்றிய சிறு பல்லியம் எரியும் எவரு எவரும் நாடும் படிப்பாடும் செய்யும் முருகன் இன்னே கொடியாண்டும் குமரேசன் நல்நேயமொடு ஆடு உற்றுழினாடினழ்ள் வியவா முன்னே உலகினை நீன்றவள் முடிவின்று உரை முதல்வன் பொன்னேற்கழலினைத்தாழ்ந்தனள் போற்றிப் புகழ்கின்றாள் கூடுவுற்றனம் குமரன் சிறு குழவிப் பருவத்தே ஆடல் தொழில் எனக்கு அற்புதமாகும் அவன் போல்வார் நேடில் பிரர் இலை மாயையின் நினை நேர்த்தருமனையான் பிடுவுற்றிடு நெறிதனை எம்பெருமான் மொழிக என்றாள் அல்லார்குழல் இவள் இன்னம் அறியார்களின் வினவ ஒல்லார்புறமடு கண்ணுதல் உன்றன் மகன் இயல்பை எல்லா உயிர்களும் ஒய்ந்திடையமை நீ கடவினையால் நல்லா இது கேண்மோ என அருளாலிவை நவிழ்வான் ஈங்கனம் நமது கண்ணின் எய்திய குமரன் கங்கை தாங்கினல் கொண்டு சென்று சரவணத்தீடுதலாலே காங்கேயன் எனப் பெயர் பெற்றான் காமர்பும் சரவணத்தின் பாங்கரிலே வருதலால் சரவணபவன் ஆனான் ங்கேய என் எனப் பெயர் பெற்றான் காமர்பூம் சரவணத்தின் பாங்கரிலே வருதலாலே சரவணபவன் என்று ஆனான் தாய் போந்து தனம் குள் பாலறுத்தலாலேயே எதுவோர் கார்த்திகேயன் என்று ஒரு தொல் பெயர் பெற்றான் சேயவன் வடிவம் ஆறும் திரட்டி நீ ஒன்றாச் செய்தாய் ஆயாதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான் நன்முகம் இரு மூன்று உண்டால் நமக்கு அவை தாமே கந்தன் தன்முகம் ஆகி உற்ற தாரக பிரம்மம் ஆகி முன்மொழிகின்ற நம் தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாய் உன் மகன் நாமத்து ஓராரெழுத்து என உற்ற அன்றே ஆதலின் நமது சக்தி அறுமுகன் நமன் யாமும் வேதகமன்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் மழிவில் வீடும் பொற்றினர்க்கு அருளவல்லான் மேலினிய அணைய சிவல் பிரிஞ்சனை சுருதிக்கு எல்லாம் மூலம் மது ஆகி நின்ற மொழி பொருள் வினவியன்னான் மால் உறச் சென்னி தாக்கிவன் சிறைப்படுத்தித்தானே ஞாலமன் எல்லாம் நல்கியே நண்ணும் பன்னாள் தாரகம் தன்னை சீயத்தடம் பெருமுகத்தினானே சூரபத்மாவை ஏனை அவுணரை தொலைவு செய்தே ஆரணன் மகவான் ஏனைய அவரர்கள் இடுக்கண் நீக்கி பேரருள் புரிவான் நின்சே பின்னர் நீ காண்டியென்றான் என்றலும் இளையோன் செய்கை எம் பெருமாட்டி கேளான் நன்று என மகிழ்ச்சி கொண்டு நணுகலும் உலகமெல்லாம் சென்று அருளாடல் செய்யும் இருத்தது ிருத்தகுமரன் பின்னர் ஒன்று ஒரு விளையாட்டு உள்ளத்து உண்ணியே புரிதல் குற்றான் குலகிரி அனைத்தும் ஓர்பால் கூட்டிடும் அவற்றைப் பின்னர் தலை தடுமாற்றம் தரை இடை நிறுவும் எல்லா அலைக்கடல் தனையும் ஒன்றா ஆ குறும் ஆழி வெப்பை பிலன் உற அழுத்தும் கங்கைப் பெருநதி அடைக்கும் மன்னோ இருள் கெழுபிலத்தில் வைகும் எண்தொகை பணியும் பற்றி பொரு கெழு மேறு ஆதி அடுக்கலில் பூட்டி வீக்கி அருள்கெழு குமரவள்ளல் ஆவிகள் கூறியின்றாக உருள்கெழு சிறுதேராக் கொண்டு ஒல்லென உருட்டிச் செல்லும் ஆசையம் கரிகள் தம்மை அங்கை கொண்டு ஒன்றோடு ஒன்று கூசல் செய்விக்கும் வானில் போந்திடும் கங்கை நீரால் காய்ச்சின வடவை மாற்றும் கவின் சிறை களுழனோடு வாசிவிதன்னைப் பற்றி மாறு இகல் விளைக்கும் அன்றே பாதல நிலையது உள்ள புயங்கரைப்படியில் சேர்த்தி பூதல நேமி எல்லாம் நேமியெல்லாம் புகுந்திடப்பிலத்தின் உயிக்கும் ஆதவ முதல்வன் தன்னை அவிர்மதிப்பதத்தில் ஓற்றும் சீதளமதியை வெய்யோன் செல்நெறிப்படுத்துச் செல்லும் என் திசை புறந்த தேவரெல்லாம் தொல்பதங்களெல்லாம் பண்டு உளத்திரத்தின் நீக்கப் பரித்தனன் பிறழவைக்கும் கொண்டலின் இருந்த மின்னினின் குழுவுடன் உருமுப்பற்றி வண்டி இனம் சேராத செந்தன் மாலை அணிந்து அணியும் அன்றே வெய்யவர் மதிகோள் ஏனோர் விண்படர் விமானம் தேர்கள் மெய் உரப்பிணித்த பாசம் முழுவதும் துருவன் என்போன் கையிறும் அவற்றில் வேண்டும் கயிற்றினை இடைக்கண் ஈர்ந்து வையகம் திசை மீ செல்ல வானியில் விடுக்குமைந்தன் படுத்தவிர் விசும்பில் செல்லும் வாசிலே இரண்டும் பற்றி உடுத்தள் பலகோள்ன உண்டையா கொண்டு வானோர் முடித்தலை கண்ட முகம் படக்குரியா வைதே விஞ்சை காட்டும் ஆரெறு தடந்தோ நல் இத்திரம் உலகம் தன்னில் இம்பரோடு உம் பரஞ்சி சித்தமை தளர்தலன்றி சிதை உராவகமை தேர்ந்து பித்தக பெண்ணீல் ஆடல் வியப்பொடு புரிந்தானாவிமுத்தர் தம்பிழியினன்றி முன்னுரா நிமலமூர்த்தி யது காலை ஞாலத்து அவுணர்களதனை நோக்கி ஏ இது செய்தார் யாரே என்று விம்மிதராயங்கள் நாயகன் வடிவம் தன்னை நனி பவத்துள் தங்கும் தீய வராதலாலே கண்டிலர் தியக்கம் முற்றார் சில பகல் பின்னும் வைகும் திறத்தியல் ஆயுள் கொண்டே உலகினில் அவுணர் யாரும் உரைதலின் அவர்க்குத் தன்மை நிலமை காட்டாது செவ்வேல் நிலாவலும் நேடி என்னோர் மலரயன் தெரியாணல் மாயமே இணையதென்றார் ஆயதுவோர் குமரன் செய்கை அவனியின் மக்கள் காணா தீயன முறையால் வெங்கோல் செலுத்திய உணரெல்லாம் ஆய்வது திண்ணம் போலும் மற்ற அதற்கு ஏதுவாகமே இன விம்மிதம் கொள்ளி இதுவென வெறுவல் ஊற்றார் உவனியின் மக்கள் இன்ன புகரலும் திசை காப்பாளர் தவன நே ஏனோர் சண்முகம் செய்கை நாடி அவன் குரு அதனை காணார் அவுணர்த்தம் வினையும் என்றால் எவர் இது செய்தார்கொள் என்று இறங்கினர் யாரும் கூடி தேரு அணைய தேவர் தேவர்கோன் சிலவருடு மேருவின் இருந்தான் போலும் வேதனும் அங்கன் வைகும் ஆரும் அங்கு அவர் ஏகி அறைகுதும் என்று தேரி சூரர்கோன் தனக்கும் அஞ்சி துயருடு பெயர்தல் உற்ற வடவரே உம்பர் தன்னில் வானவரானோரேகி அடைத்தருகின்ற காலை யாரு மாமுகம் கொண்டுள்ள கடவுள் செய்யாடல் நோக்கி அவன் புருக்கானாகி இடர் இருந்த இந்திரனைக் கண்டார் அரிதிரும் உன்னர் எய்தி அடித்தொழுது அங்கன் வெய்கி விரிகடல் உலகின் வானின் திரிபுரையவரோ செய்தார் தெரிந்திலம் அவரை புரிகுளர் அவனர்போலும் புகுந்த இப்புணர்ப்பு என்ன என்றார் வானவர் இறைவன் அன்னோர் மாற்றம் அங்கு அதனை கேளா யானும் இப்பரிசு நாடியிருந்தனன் இறையும் தேரேன் ஆனதை உணர வேண்டேன் அனைவரும் ஏகி அம்பொன் மேனிகுள் கமலத்தோனை வினபுதும் எழுதிர் என்றான் எழுதிர் என்று உரைத்தலோடும் இந்திரன் முதலாவுள்ளோர் விழி இடை தெரிய அன்னோர் மெய்த்தவம் புரிந்த நீரால் அழிவர உலகில் ஆடும் மர்முகன் வதனம் ஒன்றில் குழவியது என்ன அன்ன குன்றடைத் தோன்றினானால் வாட்டமொடு அமரர் கொண்ட மயக்கு அறத்தனாது செய்கை காட்டிய வந்தோன் மேரு கணவரை அசைத்துக் கஞ்சக் கொட்டிதழ் கொய்து சிந்தும் துணையென உயர்ந்த செம்பொன் கொட்டினைப் பறித்து வீசி குலவினன் குழவியே போல் தோன்றிய குமரன் தன்னை சுரபதி சுரராயுள்ளோர் தோர் திசை காப்பாளர் அனைவரும் தெரி குற்றன்னோ வாந்தரை திருவு செய்தோன் மற்ற இவனாகும் என்ன காந்திரி நேரும் விலங்கு எனக் சொல்வார் நொய்தாம் குழவி எனக் கொள்கிலம் நொன்மை நாடின் வெய்தாம் அவனக் குழுவோரினும் வெய்யன் யாரும் எய்தாத மாயமுழனால் இவன் தன்னை வெம்போர் செய்து ஆடல் கொள்வம் இவன் என்று தெரிந்து சூழ்ந்தா சூழுற்றையல்லையுமையோர்க்கு இறை தொல்லை நாளில் காழ்வுற்ற தம் தம் அரவேகி அறவேகி வெண்காட்டிலேஷன் கேழ்வுற்றத்தால் அர்ச்சனை செய்து கிடைத்து வைக்கும் வேழத்தை உண்ணாது வந்தது மேருவின் பால் தந்தங்கள் பெ வருகின்றனிக் கழிற்ற் கந்தம் தனில் போந்து அடல் வச்சிரம் காமருள் வாள் குந்தம் சிலை கொண்டு இகல் வெண்சமற்கோலம் எய்தி மைந்தன் தன்னைவானவரோடும் வளைந்து கொண்டாக வன்னிச் சுடற்கால் விசையொடுமறிய பாங்கில் பன்னற் படுகுன்றவை சூழ்த்தருப்பான்மையே போல் உன்னற்கு அரிய குமரேசனை உம்பற்கோனும் இன்னல் படுவானவரும் இகல் செய்ய உற்றார் தன்னார் கமல துணை மாதரை தன்னிரண்டு கண்ணா உடைய உமையாள் தரு கந்தன் வானோர் நன்னார் எனச் சூழ்வது நோக்கி நகைத்தியாதும் எண்ணாது உன் போல் தன் நாடல் இழைத்த வேலை எட்டே ஒரு பான் படை தம்முள் எறிவதெல்லாம் தொட்டே கடவுள் படை தன்னோடும் தூத்தலோடும் மட்டு ஏறு போதில் படியின்ருழிவச்சிறத்தை விட்டே தெளித்தான் குமரன் விசை வேள்விவேந்தன் பயிரத்தனிவெம்படையந்தை தன்மார்பு நண்ணியாயிரில் துகளாய் விழிவாக அதனை நோக்கி துயரத்து அழுங்க இமையோர் இறை தொல்லை வேழம் செய்யுற்று எம்பி முருகேசன் முன் சென்றதன்றே செல்லும் கதி கண்டு உமையாள் மகன் சிந்தையாள்வோர் வில்லும் கனைகள் பலவும் விரைவோடு நல்கி கொல் என்றிட நான் ஒலி செய்து உயர் சாபம் வாங்கி எல் ஒன்று கோல் ஒன்று அதன் நெற்றி உள்ளே கவித்தாக அக்காலையில் வேள் செலுத்தும் கணை அண்டர் தம்மின் மிக்கா நைராவத நெற்றியுள் மேவி வல்லே புக்காவி கொண்டு புறம் போதப் புலம்பி வீழா மைக்கார் முகில் அச்சுறவே அது மாண்டதன்றே தன் ஓர்களிரும்டி எய்தலும் தானவேந்தன் அன்னோயனவே இறங்காயல் போகி நின்று மின்னோடு உரள் தன் சிலை தன்னை வெகுண்டு வாங்க முன்னோன் மதலை ஒரு கோவலன் மொயம்பில்லைதான் கோல் ஒன்று விண்ணோர்க்கு இறைமேல் குமரேசன் முய்ப்ப மால் ஒன்று நெஞ்சன் வருந்திப் பெருவன்மை சிந்தி கால் ஒன்று சாபத் தொழில் நீத்தனன் கையில் உற்ற அதனை கடித ஏகன் மீது விட்டான் குந்தப்படைவோர் சிறு புல் படுகொள்கையே போல் வந்து உற்றிட அற்புதம் எய்தினர் மற்றை வானோர் கந்தக் கடவுள் சிலையில் கணை ஒன்று பூட்டி தந்திக்கு இறைவன் தடம் பொன்முடி தள்ளியாத்தான் துவசம் தனை ஓர்கனை கொண்டு துணித்து மார்பில் கவசம் தனைவோர் கணையால் துகள் கண்டு விண்ணோன் அவசம் படையேழுக்கனை தூண்டின நாழி வேண்டிச் சிவசங்கர என்று அறி போற்றிய செம்மல் மைந்தன் தீங்கு ஆகிய ஓர் எழுவாளியும் செல்ல மார்பின் ஆங்கார மிக்க மகவானயர்வாகி வீழ்ந்தான் ஓங்கார மேலை பொருள் மைந்தனே உம்பர் ஏனோற்பாங்காய் வளைந்து புருகார்படுகின்றது ஓரார் இவ்வாறு அமரர் பொறும் எல்லையில் ஈசன் மைந்தன் கைவார் சிலையைக் குனித்தே கணை நான்கு தூண்டி மெய்வாரிதிகட்கு இறைவன் தனை வீட்டி மற்றும் ஐவாளியினால் சமநாற்றல் அடக்கினானா ஓரம்பு அதனால் மதிதன்னையும் ஒன்று இரண்டு கூரம்பு கதிர் தன்னையும் கோதில் மைந்தன் ஈரம்பு அதனால் மேவு மூன்றால் வீரம் பகர்ந்த கனலோனையும் வீட்டி நின்றோர் எவரும் குமரேசன் நிலைமை நோக்கி இன்றாதையும் மற்று இவனே அடும் என்று தேறி ஒன்றான சிம்புள் விரல் கண்டு அறிவுட்கி ஓடி சென்றா எனவே எரிந்து ஓடினர் சிந்தை விம்மி ஓடும் சுரர்கள் திற நோக்கி உதிக்கும் பெய்யோ நீடும் கதிர்கள் நிலவைத் துறக்கின்றதே போல் ஆடும் குமரன் அவரை துறந்து அண்டர் முன்னர் வீடும் களத்தினிடையே தனிமேவி நின்றான் வரில் பொறுதே சில உம்பர் வீழன் இல்லாது உடைந்து சில தேவர்கள் நீங்க நேரில் வில்லாளியாகித் தனி நின்ற விசாகன் மேல் நாள் எல்லாரையும் அட்டுவுலமும் தனி ஈஷன் ஒத்தாக சுரர்கள் யாரும் தொலைந்திடவென்று தான் ஒருவனாகி உமை மகன் மேபொழி அருளின் நாரதன் அச்சையல் கண்டுவான் குருவை எய்தி புகுந்தன கூறினான் நல்தவம் புரிநாரதன் குத்தினை அற்ற மெல் குணரந்தனன் கேட்டி எழி இற்றதே கொல் இமையவர் வாழ்வு என சொற்றுவல்லை துயர் உழந்து ஏகினான் ஆதபன்மதிய தமக்கிரை மாதிரத்தவர் மால்கரி தன்னுடன் சாதல் கொண்ட சமர்க்களம் தன் இடைப்போதல் மேயினன் பொன்னியனும் பேரினான் ஆவியின்றி அவர் மறிகுற்றது தேவராசான் தெரிந்து படர்வுரா தாவில் ஏர்கள் சண்முகன் அவ்விடை மேபியாடும்பியப்பினை நோக்கினான் முழுது உணர்ந்திடுமை சுடற்பொன்னவன் எழுதவனாத எழில் நலம் தாங்கிவோர் குழவி தன் ஒரு கொண்ட குமரனைத் தொழுது நின்று துதித்தீது சொல்லுவான் கரியறிமுகத்தினன் கடிய சூரன் என்று உரை பெருதான் ஒரு பால்களும் பருவரல் உழந்து தன் பதிவிட்டு இப்பெருவரை இடைமகபதி மறைந்து வைகிறான் அன்னவன் நின்னடியடைந்து திறக்கொடே துன்னல்தம்மது உயிர் தொலைத்துத் தொன்மை போல் தன்னரசி எய்தவும் தலைவனாகவும் உன்னினன் பிறது வேறு ஒன்றும் உன்னலான் பற்பகல் அறும் தவம் பயின்று வாடினன் தற்பர சரவண தடத்தில் போந்த உன் உற்பவம் நோக்கியே உவகை பூத்தனன் சொற்படு துயரலாம் தொலைத்து உளான் என கோடலும் மாறாத் தொடுபுறவும் செச்சையும் சூடிய குமரனின் தொழும்பு செய்திட நேடுபுறும் இந்திரன் நீயத்தின்மையின் ஆடல் செய்திடுவதை அருகிலானரோ நாரணன் முதலினோர் நாடிக்காணுணாரண முதல்வனும் உமையும் மன்னவர் சீரருள் அடைந்தனர் சிலரும் அல்லதை யார்வனது ஆடலே அறியும் நேரினார் பற்றிய தொடர்பையும் உயிரையும் பகுத்து இற்றன உணர்கிலம் ஏதம் தீர்கிலம் சிற்றுணர்வுடையதுவோர் சிறியம் யாமெலாம் உற்று உனது ஆடலை உணர வல்லமோ ஆதலால் வானவர்க்கு அரசனாற்றவும் ஓதிதான் இன்மையால் உன் தன் ஆடலை தீதியனா உன்னி வெம் செறிவிழைத்தனன் மற்றள்ள தேவரும் மலைந்து தம் உயிரற்ற நரவர்களும் அறிவியலாமையால் பெற்றிடும் குறவரே பிழைத்தமைந்தரைச் செற்றிடுஞ்சவர் அருள் செய்யற்பாலினோர் சின்மயம் ஆகிய செம்மல் சிம்புழாம் பொன்மல் இசிறை உடைப்புள்ளின் நாயகன் வன்மை கொள் விலங்கினை மாற்றல் ஆற்றல் அல்லது மின்மினிதன்னை அடல் விஷயம் ஆகுமோ பொருத்திடும் மவுணர்கள் ஒழிய வேரோடு மறுத்து அருள் உணர்வில் ஆழியர் உன்னடி மறுத்தலில் அன்பினர் மற்றும் இன்னோர் பிழை பொறுத்து அருள் கருணையால் புணறி போன்று உளாய் பரம் உற வணிகரை பறித்து பல்வளம் கரும் கலம் கவிழ்ந்திடச் சாய்த்து மற்றவர் ஒரு தலை விழிதல் போல் உன்னில் பெற்றிடும் திருவினர் பொறுதுனைச் செருவில் துஞ்சினார் பொழுதகுரின் நடித் தொண்டராற்றிய பிழை எது கொள்ளலை பெரும சிந்தையுள் அழிதரும் இணையவர் அறிவு பெற்று இவன் எழுவதை அருள் என இறைஞ்சிக் கூறினான் கொன்னவன் இன்னைப் புகன்று வேண்டிடமுன்னவர் முன்னவன் முறுகல் செய்துவான் மன்னவன் ஆதியர் மால் கழிற்றுடும் அந்நிலை எழும்பகை அருள் செய்தானரோ அந்தியின் வனப்பூடையமை குகன் எழுப்புதலும் அன்ன இந்திரனும் மாதிர வரைப்பினரும் வானவரும் யாவரும் எழா சிந்தை தனில்மை உணர்வு தோன்றுதலும் முன்புரிக்கை உணராந்த சமர் புரிந்தது என உன்னினர் கலங்கி எவரும் கலங்கினர் இறங்கினர் களுழ்ந்தனர் புலர்ந்தனர் கவன்றனர் உளம் மலங்கினர் விழந்தனை அயின்றவர் எனும் படி மயர்ந்தனலிசேர் உலைந்தனர் ஒடுங்கினர் நடுங்கினர் உரம் தனை இழந்து முகம் பொலி விகந்தனர் பொருந்தமை இகழ்ந்தனர்களே துஞ்சி எழும் மன்னவர்கள் ஏழு உலகு முன் உதவு சுந்தரி தரும் மஞ்சன்னருளோடு விளையாடுவது காண்டலும் வணங்கியனையான் செஞ்சரன் இரண்டினையும் உச்சி கொடும் மோயினர் சிறந்து அலர் துணைக்கஞ்ச மலரில் பல தொகை கவையது எனவே கந்தனமாய்ந்து முக தந்த முருகேச நம கங்கை உமைதன் வைந்த நம பன்னிரு புயத்த நம நீபமலர் மாலை புனையும் தந்தை நம அறுமுக ஆதி நம சோதி நம தற்பதாவதாம் எந்தை நம என்றும் இழையோய் நம குமரா நம என்று தொழுதார் பொருந்துதலை அன்புடன் எழுந்தவர்கள் இவ்வகை புகழ்ந்து மனமேல் அறந்தை கொடுமை நடுநடுங்குதலும் அன்னதை அறிந்து குமரன் வருந்தலிர் வருந்தலீர் என கருணை செய்திடலும் மற்றவர்கள்தாம் பெருந்துயரும் அச்சமும் அகன்று தொழுதே இணைய பேசினார்களாக ஆய அமுதத்தினுடு நஞ்சு அளவி உன்கு நரை அவ்விடம்மலால் தூய அமுதோ உயிர் தொலைக்கும் அது போலும் உனது தொல்லருளினால் ஏ எத்திரி எய்திட இருந்தனம் உன்னோடு அமறியற்றியதனால் நீ எமை முடித்தியலை அன்ன நீக்கியது அரு பண்டு பரமந்தனை இகழ்ந்தவன் மகத்தில் இடுபாகமதியாம் உண்ட பவம் இன்னமும் முடிந்தில தன்றியும் உன்னைப் பொருது நேர் கொண்டு இகழ் புரிந்த நம் அளப்பில் பவம் வந்த குமரேசையமை நீ தண்ட முறை செய்தவை தொலைத்தனை குளத்துடைய தன்னழீன ஆதலின் எமக்கு அடிகள் செய்த நிகராற்றுவதுதான் ஏது உளது மற்றியமை உனக்கு அடியராக இவன் ஏதும் எனினும் ஆதிபரமாகிய உனக்கு அடியம் யாம் புதிது அளிப்பது எவனோ தாதையற்பெறச் சிறுவர் தங்களை அவருக்கு அருள்கை தக்க பரிசோ அன்னது எனினும் தெளிவில் பேதை அடியேம் பிழையனைத்தும் புளமேல் உன்னலை பொருத்தி எனவே குமரவேளவை உணர்ந்து நமை நீ முன்னம்பொரு சே என நினைந்து பொறுதீர் நமது மொயம்பும் உயர்வும் இன்னும் உணரும்படி தெரித்தும் எனவோர் உருவம் எய்தினரோ என் திசையும் ஈர் ஏழு திறத்து உலகும் எண்கிரியும் ஏழு கடலும் தென்திரையும் நேமி வரையும் பிறவும் வேறு திரிபாகி உளசீர் அண்ட நிறை யானவும் அனைத்து விண்டும் அரணும் சிறிய உரு உருவுண்ட நன் விரல் குமரனே மண்ணளவு பாதலம் எல்லாம் சரணம் மாதிர வரைப்பும் மிகுதோள் விண்ணளவு எலாம் முடிகள் பேரொழியலாம் நயனம் மீன் நடுவெலாம் பண்ணளவு வேதமணிவாய் உணர்வெலாம் செவிகள் பக்கம் அயன் மால் எண்ணளவு சிந்தை உமை ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிரே ஒரு பேர் உருவு கொண்டு குமரேசன்புற அண்ட்பதியும் ஏனையரும் அற்புதம் இது அற்புதம் இது என்று தொழுது எல்லவருமாய் வானமிசை நோக்கினர்கள் மெய்வடிவம் யாவையும் வனப்பும் உணரார் சானுவளவா இது கண்டனர் புகழ்ந்தீனைய சாற்றினர்களால் சேணலம் வந்த சோதிச்சிற்பற முதல்வயம் முன் மா நலம் புற நீ கொண்டவான் பெரும் கோலம் தன்னை காணலம் மடியேம் காணக் காட்டிடல் வேண்டும் என்ன நீழ்நலம் கொண்டு நின்ற நடும் தகை அதனை கேளா கருணை செய்து ஒளிகள் மிக்க கண்ணவர்க்கு அருளி செவ்வேள் அருணமார்ப்பரிதிப்புழந்த கோடிகள் சேர்ந்து என்ன தனுண்ணவில் வீசி நின்ற தனது ஒருமுற்றும் காட்ட இரணியவரைக் கண்ணின்ற இந்திரன் முதலார் கண்டார் அடிமுதல் முடியின் காரும் அருமுகன் உருவம் எல்லாம் கடிது அவன் அருளால் நோக்கிக் கணிப்பிலா முற்றும் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாரும் வடிவினில் இருப்பக் கண்டு வணங்கியே சொல்வார் அம்புவி முதலாம் பல் பேரண்டமும் அங்கு அங்கு உள்ளவும் வரும் உயிர்களும் யாவும் உயிரலாப் பொருள்களும் ஆளும் மத்தினோனும் சிவனோடும் செறிதல் கண்டோம் என் பெருமானின் மெய்யோ அகிலமும் இருப்பதம்மா அருகிலம் இந்நாள் காறும் அகிலமே நீயேயாகி உரை தருதன்மை நீ வந்து உணர்த்தலின் உணர்ந்தாமன்றே பிறவொரு பொருளும் காணேம் பெருமனின் வடிவமன்றி சிறையம் யாம் உனது தோற்றம் தெரிந்திடவல்லமோதான் முண்டகன் ஒருவன் துஞ்சமுராரி பேருவாய் நேமிக்கண்து இலகந்தை நீங்க கண்ணுதல் பகவன் எல்லா அண்டமும் அணிப்பூணாரமாகவே ஆங்கோர்மேனி கொண்டனன் என்னும் தன்மை குமரனின் வடிவில் கண்டே நாரணன் மலரோன் பன்னாள் நாடவும் தெரிவின்று பேரழல் உருவாய் நின்ற பிரான் திருவடிவே போல் உன் சீர்வுருவுற்றதம்மா தெளிகிலர் அவரும் எந்தை யார் அருள் எய்தின் நம் போல் அடிமுடி தெரிந்திடாரோ அரியோடு கமலத்தேவும் ஆடல் செய்யகிலம் தன்னோடு ஒருவரே நுங்கி உந்தியால் முகத்தால் நல்கி இருவரும் இகலும் எல்லை எடுத்த பேர் உரு நீ கொண்ட திருவுரு இதனுக்கு ஆற்றச்சிரியன போலும் அன்றே ஆகையால் எம்பிரான் நீ அரு உருவாகி நின்ற வேகநாயகனேயாகும் எமது மாதவத்தால்யங்கள் சோகம் மாணவற்றை நீக்கிச் சூர் முதல் தடிந்தே எம்மை நாகமேல் இருத்து மாற்றால் நன்னினே குமரனே போல் எவ்வுருவினுக்கும் ஆங்கோர் இடனது ஆய்வுற்ற உந்தன் செவ்வுருவத்தினைக் கண்டு சிறந்த நம்ம பாவத்தின் அவ்வுருவத்தின் துப்பும் அகழுதும் இன்னும் யாங்கள் எவ்வுருவத்தில் செல்லேம் வீடு அடைதும் அன்றே இனையனவழுத்திக் கூறி இலங்கு குமரமூர்த்தி தனது பேருருவை நோக்கி சதமகன் முதலாவுள்ளோர் தினகரன் மலர்ச்சி கண்ட செல் உணர் உயிர்கள் என்ன மனமிக வெறுவக் கண்கள் அலமரமயங்கிச் சொல்வார் எல்லையில் ஒளி பெற்றென்றால் எந்தனின் உருவம் என்னும் கொல்லுவது என்றால் காண ஒளி இழந்து உழைந்த கண்கள் அல்லதும் பெருமை நோக்கி அஞ்சுதும் அடியம் உய்ய தொல்லையின் உருவம் கொண்டு தோன்றியே அளித்தீ என்றார் என்று இவை புகன்று வேண்ட எ பெருமாால்வான் போய் நின்ற பேருவம் தன்னை நீத்து அருமவத்தோனாகி தொன்று உளவடிவத்தோடு தோன்றலும் தொழுதுபோற்றி குன்று இரு சிறைகள் ஈர்ந்த கொற்றவன் கூறலுற்றான் தொல்நிலை தவாது வைகும் சூரனே உள்ள பொன்னலர் உயிரை மாற்றி உம்பரும் யானும் பாங்கர் மன்னி நின்று ஏவல் செய்யவானுயர் துறக்கம் நன்னி என் அரசி இயற்றியந்தாயிருத்தி என் குறையீது என்றான் மிக மொடுபரமும் வீடும் ஏத்தினர்குலப்புறாமல் அகன் அமரருளால் நல்கும் மறுமுகத்தவர்க்கு தஞ்சீர் மகபதியளிப்பான் சொற்ற வாசகம் சுடர் ஒன்று அங்கி பகவனுக்கு ஒருவன் நல்கப் பராவிய போலுமாதோ வான் அவர் கோனை நோக்கி வரிதுர நகைத்துச் செவ்வேள் நீ நமக்கு அளித்த தொல்சி நினக்கு நாம் அளித்தும் நீ வி நாமே சேனையம் தலைவனாகி தான் அவர் கிளையையெல்லாம் வீட்டதும் தளரேலென்றான் கோடலம் கண்ணி வேய்ந்த குமர வேல் இணைய கூற ஆடியல் கடவுள் வெள்ளை அடல் கழிற்று அண்ணல் கேளா வீடு உற ஆவுணரெல்லாம் வியன் முடி திருவினோடும் சூடினன் என்னப் போற்றி சுரருடு மகிழ்ச்சி கொண்ட அருமுகத்தேவை நோக்கி அமரப்போன் இந்த அண்டத்துறை தருவறைகள் நேமி உலகு உயிர் பிறவும் நின்னால் முறை பிழர்ந்தனவால் முன்பு போல் அவற்றை எல்லாம் நிருவுதி என்ன லோடும் நகைத்து இவை நிகழ்த்தல் உற்றான் இன்னதோ ரண்டம் தன்னில் எம்மில் வேறு உற்ற என்றோர் தூமொழி குமரன் கூற முன்னுறு பெற்றித்தான முறை இறந்து இருந்தது எல்லாம் அந்நிலை எவரும் நோக்கி அற்புதமடைந்து நின்ற நிற்கும் எல்லையின் நிலத்திடையாகி பொற்க நத்திகள் பொறுப்பிடைமேவும் சில் குணக்குரிசில் சேவடி தாழூச் சொற்க நாடுள சுரேஷன் உரைப்பான் ஆண் தகை பகவாரண மின்னூல் பூண்ட நின்னடிகள் பூசனை ஆற்ற வேண்டுகின்றும் வினையே மது செய்ய ஈண்டு நின்னருளை உதியென்றான் என்னலும் குஹன் இசைந்து நடந்தே பொன்னி நாள் உயர் பொறுப்பினை நீங்கி தன்ன தொன் கையிலை சார்ந்திடுங்கர் மன்னி நின்றது ஓர்மால் வரை புக்கான் குன்று குறைத்தவன் ஏனோர் ஒன்றியே தொழுதூவப்பு உளம் என்றும் நல் இளையன் ஆகிய எம்போன் பின்தொடர்ந்தர பிரங்கலில் வந்தார் சூரல் பம்பு முளை கொண்ட சாரல் வெப்பினிடை சண்முகன் மேவ ஆறும் விண்ணவர் அவன் கழல் தந்தை சீரி தர்ச்சனை செயற்கு முயன்றார் அந்த வேலையமரர்க்கு இறைதம் கண் முந்து கம்மியனை முன்னுற அண்ணான் வந்து கை தொழலும் ஒன்று நந்தமானின் நல்கிவண் என்றான் அருக்கர்த்தம் தொகை அனைத்தையும் ஒன்றா உருக்கி ஆத்தி என ஒன்மணி தன்னால் தருக்கிளர்ந்து உளவு செய்யதோர் கோயில் பொறுக்கு என புனைவர் கோன் புரிவுற்றான் குடங்கற் போலும் மகுடம் கெழுவுற்ற இடம் கொள்கோ புறையிருக்க என்னாப்பன் கடம் கலும் திடும் உண்ணும் மடங்கள் கொண்டது ஓர் மணித்த விசீந்தாள் இந்த எல்லை இந்திரன் ஏவ போந்து வா நெறி புகுந்திடு தூநீர் சாந்த மாமலரழல் புகையாதி ஆய்ந்து தந்தனர்கள் அண்டர் பல்லோர் அன்ன காலையில் அண்டர்கள் மேலையோன் சென்னியாரு உடைத்தேவனை வந்தியா உன்னதாளரு சித்தியா முயத்திட இன்னிக்கேத்தனம் ஏகுதினி என்றான் கூற்றம் மன்னது உட்கொண்டு விண்ணோரெல்லாம் போற்ற மந்திரம் புக்கு நனந்தலை ஏற்றரித்தொகை ஏந்து எழில் பீடமேல் வீற்று இருந்த நன் வேதத்தின் மேலையோன் ஆன காலை அமரர்கள் வாசமஞான நாயக நாங்கள் உனக்கு ஒரு தானையாகும் தலைவனை நீ என வான நீத்தத்து மஞ்சனம் மாட்டினார் முதுமல் பெற்றிட நின் துகில் சூழ்ந்தனர் முதிய சொந்தம் முதலமட்டித்தனர் கதிரும் நல் பொன் கலன்பதை சாத்தினர் மதுமலத் தொகை மாளிகையில் சூட்டினார் ஐவகைப்படும் மாவியும் பாளிதம்மை விளக்கமும் வேறு உளப்பான்மையும் எவ்வவர்க்கும் இறைவர்க்கு நல்கியே செவ்விது அர்ச்சனை செய்தனர் என்பவே புரந்தரன் முதல் புங்கவதம் உள்ளத்து அரண்டை நீங்க அர்ச்சனை செய்து பின்பறிந்து தாழ்ந்து பரவலும் ஆயிடை கறந்து வள்ளல் கயிலையில்யினான்ிற்பின் மிக்கு உயர் வெள்ளியம் பொற்றையில் சிற்பரன் மறைந்து ஏகலும் தேவரும் பொற்பின் மிகு மேதகு பொன்னகர் அண்ணலும் அற்புதத்துடன் அவ்வரை நீங்கினார் ஈசன் மைந்தன் நிலையன் இமையவர் பூசை செய்யப் பொருந்தலின் அவ்வரை மாசையில் கந்தவரை என யாவரும் பேச அங்கு ஒரு பெயரினைப் பெற்றதே அடுக்கலை தீர்ந்து போய் வான மன்னன் மனோவதி நண்ணினான் ஏனை வானவர் யாவரும் அவ்வவர் தானம் எய்தினர் தொன்மையில் தங்கினார் உயவல் ஊர்தி கொண்டு ஓய் என முன்னரே கைலயங்கிரியேகிய கந்தவேள் பயிலும் வீரரும் பாகிடமல்லரும் அயலின் மேவராயிடை பயினா